ஹதீஸ் இருநூற்றி நாற்பது அப்துல்லாஹின் மசூத் ரதியுல்லு அலி வசலம் அவர்கள் ஒரு முறை காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருந்தார்கள் அப்போது அபூஜகும் அவனுடைய தோழர்களும் அங்கே அமர்ந்திருந்தனர் அவர்களின் சிலர் சிலரை பார்த்து இந்த குடும்பத்தினரின் அறுக்கப்பட்ட ஒட்டகத்தின் கர்ப்ப கொண்டு வந்து முகமது சுஜூத் செய்யும் போது அவர் முதுகின் மீது போடுவதற்கு உங்களில் யார் தயார் என்று கேட்டனர் அப்போது அக்கூட்டத்தில் மிக இழிந்த ஒருவன் அதை கொண்டு வந்தான் நபிசல்லு அலிஹ் வசல்லதும் அவர்களின் இரு புஜங்களுக்கிடையில் முதுகின் மேல் போட்டு விட்டான் இருந்தேன் ஆனால் அதை தடுத்து நிறுத்த எனக்கு அன்று சக்தி இருக்கவில்லை இந்நிகழ்ச்சியை பார்த்து அங்கு அமர்ந்திருந்த காஃபியர்கள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து சிரித்தனர் நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களோ தலையை உயர்த்த முடியாதவர்களாக சுஜூதிலேயே இருந்தார்கள் அவர்களின் முதுகின் மீது போடப்பட்டிருந்ததை எடுத்து அப்புறப்படுத்தினார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்கள் தலையை உயர்த்திவிட்டு யா அல்லா குறைஷிகளை நீ கவனித்துக் கொள்வாயாக என்று மூன்று முறை சொன்னார்கள் அவர்களுக்கு கேடாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிரார்த்தித்தது குறைஷிகளுக்கு மிக கவலையை ஊட்டியது காரணம் அந்த ஊரில் அதாவது மக்காவில் கேட்கப்படும் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என அவர்களும் நம்பியிருந்தனர் பின்னர் நபி சொல்லாஹு அலைகள் அங்கிருந்தோரின் பெயர்களை குறிப்பிட்டு யா அபு ஜஹல் உத்பா பின் ரபியா ஷைபா பின் ரபியா வலித் பின் உத்பா உமையா பின் கலப் உக்பா பின் அபு மொயித் ஆகியோரை நீ கவனித்துக் என்று கூறினார்கள் ஏழாவது ஒரு நபரின் பெயரை நபிசல்லாஹு அலிஹிவாசல்ல அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதை நான் மறந்துவிட்டேன் எனது உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அனைவரும் பதிரு போர்க்களத்தில் கலீப் என்ற பால் செத்து வீழ்ந்து கிடந்ததை நான் பார்த்தேன்